வணக்கம் ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபது நாட்டினுக்காக சென்னையிலிருந்து நடத்தியவர் லாலா லஜ்பத் ராய் இரண்டு காந்தி அடிகள் கைது செய்யப்பட்ட பிறகு உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை ஏற்று நடத்தியவர் அபாஸ் கியாப்ஜி மூன்று எம்டன் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சென்னை உயர் நீதிமன்றத்தை குறிவைத்து தாக்கியவர் செண்பகராமன் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்து முஸ்லிம் மக்களின் தூதுவர் முகமது அலி ஜின்னா என்று கூறியவர் யார் இரண்டு சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னன் யார் மூன்று பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் புனை என்ன மின்னும் சந்திப்போம் நன்றி